வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூறாவது செய்தி சேவை மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் டெல்லியில் நிர்பயாவிற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வழங்கப்படவில்லை என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலை தள்ளி வைக்கும்படி கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் கந்தசாமியிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அரசு ஊழியர்கள் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வரையிலான பரிசுகளை பெற்றுக் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலின்போது டி கே ராஜேந்திரன் டிஜிபியாக செயல்பட நீதிமன்றம் தடை விதிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை சார்பில் ரயில்வே தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் மார்ச் பதினேழாம் தேதி சென்னை வேப்பேரியில் உள்ள பி டிவி செங்கல்வராய நாயக்கர் பாலிடெக்னிக் வளாகத்தில் நடைபெறவுள்ளது தமிழகத்தில் சேலம் தருமபுரி திருத்தணி ஆகிய மூன்று இடங்களில் சுமார் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் மேல் வெயில் பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெண் காவல்துறை அதிகாரிகளை வைத்து பொள்ளாச்சி வழக்கை நடத்த வேண்டும் என்று பாஜக சார்பாக வானதி ஸ்ரீனிவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்திய செய்திகள் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நரம்பியல் மருத்துவர் சுஜய் வி கே பாஜகவில் இணைந்துள்ளார் இவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணா வி கே பட்டேலின் மகன் பட்டாசுகளைவிட உண்மையில் வாகனங்கள்தான் அதிக மாசு ஏற்படுத்துவதில் அதிக பங்கு வகிக்கின்றன என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் யூ டியூப் வீடியோவை பார்த்து தனக்குத்தானே பிரசவம் பார்த்துக் கொண்ட இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கேரளாவில் தொகுதி பங்கீட்டில் கோபமடைந்துள்ள கேரள காங்கிரஸ் தலைவர் ஜோசப்பை பாஜக தலைவர்கள் தங்கள் கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உயிரை பணையம் வைத்து போலீசார் ரவுடியை விரட்டிப்பிடித்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னாள் கிரிக்கெட் வீரர் கவுதம் கம்பீர் மக்களவைத் தேர்தலில் புதுதில்லி தொகுதியில் பாஜக வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போர் மற்றும் பயங்கரவாத தாக்குதலில் படுகாயமடையும் ராணுவ வீரர்களுக்கான உயிர்காக்கும் மருந்துகளை இந்திய ராணுவ மருந்துகள் ஆய்வு மையம் தயாரித்துள்ளது சீனாவின் கப்பற்படை விமானம் ஒன்று பயிற்சியின் போது விபத்துக்குள்ளானது இதில் இருந்த இரண்டு விமானிகளும் பலியாகினர் எத்தியோப்பிய விமான விபத்தை அடுத்து போயிங் எழுநூத்தி முப்பத்தி ஏழு மேக்ஸ் ரக விமானங்களை சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலிய அரசுகள் நிறுத்தியுள்ளது பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதி மற்றும் ராவல்பிண்டி ராணுவ தலைமையகம் உள்ளிட்ட இடங்களில் தனது ராணுவத்தை குவித்து வைத்துள்ளதாக அமெரிக்க செயற்கைக்கோள் எடுத்த போட்டோக்கள் தெரிவிக்கின்றன வணிகச் செய்திகள் உலகளவில் ராணுவ தளவாடப் பொருட்கள் ஆயுதங்கள் இறக்குமதியில் இரண்டாவது இடத்தில் இந்தியா இருக்கும் நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆயுதங்கள் விநியோகம் செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இறக்குமதி இருபத்தி நான்கு சதவிகிதம் குறைந்துள்ளது ஐவோப்பிய வங்கியின் எம் சி எனப்படும் கடன் வட்டி விகிதம் பூஜ்யம் வரை குறைக்கப்பட்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான வெளியிட்டுள்ளது இந்தியாவில் உள்ள நகரங்களிலேயே கோடீஸ்வரர்களை அதிகமாக உருவாக்கும் திறன் கொண்ட நகரமாக பெங்களூரு இருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது அமெரிக்க நிறுவனமான எபிக்ஸ் இந்திய நிறுவனமான யாத்ரா நிறுவனத்தை வாங்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்து மற்றும் பங்களாதேசம் அணிகள் மோதிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து இன்னிங்ஸ் மற்றும் பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய கிரிக்கெட் அணியினர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் ராணுவத்தினரின் தொப்பியை பயன்படுத்தியமை குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை கடும் கடிதம் ஒன்றை ஐசிசிக்கு அனுப்பியிருந்தது கொல்லப்பட்ட ராணுவத்தினரை நினைவு அவர்களின் குடும்பத்திற்கு நிதி திரட்டுவதற்காகவும் ராணுவத்தினரின் தொப்பியை அணிவதற்கான அனுமதியை வழங்கினோம் என ஐசிசி தெரிவித்துள்ளது வலைப்பயிற்சியின்போது தோனி விக்கெட் கீப்பிங் செய்ய மாட்டார் அவர் நேரடியாக ஆட்டங்களில்தான் விக்கெட் கீப்பிங் செய்வார் என்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் தமிழக அணி வீரருமான என் ஜெகதீசன் புகழ்ந்து கூறியுள்ளார் இந்திய அணியின் பாதி கேப்டன் தோனி அவர் இல்லாமல் விராட் கோலி பார்ப்பதற்கே கடினமாக முகத்துடன் இருக்கிறார் என இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிஷரன் சிங் பேடி தெரிவித்துள்ளார் திரைச்செய்திகள் நடிகர் விமல் கன்னட நடிகர் அபிஷேகை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் விமல் தலைமறைவாகியுள்ளார் கே ஆர் தனது கேஆர் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் ஆயிரம் பொற்காசுகள் என்ற படத்தை வெளியிடுகிறார் இந்த படத்தில் விதாத் சரவணன் ஜானவிகா ஆகியோர் நடித்துள்ளனர் விஜய் தேவரகொண்டா பூஜா ஜாவேரி பிரகாஷ்ராஜ் நடித்த துவாரகா என்ற தெலுங்கு படம் தமிழில் அர்ஜுன் ரெட்டி என்ற பெயரில் வெளிவரவுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்